ஓம் நமோவிதாம்பிராயிபோ மஹோ நமோ குருப்பலவரானோமிரேணுஜாமே மாட்ச பூஷா விஷவே நோரிஷனே ஸ்வோஸ்பம் சாந்தி प्रज्ञानां सर्वां பிராந்திரவியப்பலோக்கன் முகாந்தான் புனரீஷோ பீவ் சாேஷாஸ்வீதி மதுரூ மாயா மாயாசியம் பரம்தமம் ரீ யோ விஷ் ஆமாவிஜவிஷான் பிரசியோகா பஷாச்சாமியமான் ஜோதிஷாஸ் சூக்மா ஜம்ாபா விஷய பிரைவேதலேத நா லோக்கியமவிரதனா காருணுமூத்தேமோ <time and> <firstges> <AshELLEIS> <necessary> மஜ்ஜோன்மச்சோரே யசுபஜனோன்வதிசனேமேதிஷம்தீயவினு பாவைநமஸிரதம் ஜா்மம் த ம்மையம்ாரிஸ்னோப்பங்கோன்ராப்னோத்த ாங்கோனவிமுக பிரதிவித்துசோய்பாம காமஜத்தை பசியா துஷு சுஷுத்தனீபூத்த பிரானமயி ஆனந்தபுக்முக உபன்த உபதேசம் பண்ணுவதா ஒரு முறையை கையாளுகிறது அவஸ்தாத்ரய விசாரத்தின் மூலம் பிரம்மத்தை உபதேசம் பண்ணுகிறது மூன்று அவஸ்தைகளை உபதேசிப்பதன் மூலம் பிரம்மத்தை உபதேசம் பண்ணுகிறது இந்த அவஸ்தைகளுக்கு அப்பாற்பட்டது ஜாகிரத அவஸ்தா சொப்னாவஸ்தா சுசுக்தி அவஸ்தா இவைகளுக்கு அப்பாற்பட்டது இதனால் அடையப்படுவது துரியம் என்று சொல்லப்படுகிற ஆத்மா துரிய அத்தீதம் கிடையாது அதுவே விழுதுறதுக்கு வாஸ்தவங்களுக்கு தெரியாது துரியம் துரிய அத்தீதம் ஆனால் இங்க வேதாந்தத்தில் துரியம் ஒரு பேர் ஆத்மா பிரம்மம் இதுக்கு ஒரு பேர் தான் துரியம்னு பேர் சங்கராச்சாரியார் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறார் அது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நான் எப்படி திடீர்னு ஆத்மா பிரதம சொல்லி ஜாகிரத் ஸ்தானகா ஜாகிரத ஸ்தானகா பகிஷ் சொல்லி திடீர்னு எப்படி ஐக்கியம் பண்ணுகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு விசாரம் பண்ணியிருக்கார் நான் சுருக்கமாக சொல்கிறேன் ஆத்மா பிரி பிரேகாத்மன இந்த ஆத்மாவுக்கு நாலு பாதம் சொல்லி பிரகிருத்தே துலோகாதீனாம் மூர்தாதி அங்கத்வம் திடீர்னு பேசிட்டு இருக்கிற போது தலை இங்கிருக்கு சொர்க்கலோகம் தலைன்னு சொன்னா எப்படி ஒத்துக்கிறது அப்ப இந்த வாக்கியம் பார்க்கிற போது ஜாகிரதிஸ்தானா பகிஷ்பிரா அப்படிங்கிற வரைக்கும் புரியுது திடீர்னு சப்தாங்க சப்தாங்கா வைஸ்வானர ஏகோனவிம்சதி முகா ஓகே ஏகோனவிம்சதிமுக வைஸ்வானி இந்த வைஸ்வான சப்தமும் சப்தாங்க சப்தமும் இதில் சேரும்பொழுது எப்படி திடீர்னு இப்படி மாறுகிறது உபனிஷத் அப்படின்னு கேள்வி கேட்குறார் கேட்டது சொல்கிற நைஷ தோஷா இதுக்கு ஒன்றும் தோஷம் இல்லை உபநிஷத்துக்கு தாற்பயம் சர்வச பிரபஞ்சா சதுஷ்பாத்மஸ்தான் பத்தி பேசுற போதே எல்லா அனாத்மாவையும் சேர்த்து பேசுறது ஆக ஒரு எஷ்டி ஆத் அநாத்மா மாத்திரம் பேசலை நேற்றுக்கே வகுப்புல சொன்னேன் நம்ம நான் நம்ம சொல்லும் பொழுது இந்த நான் சொல்றபோது நமக்கு ஜானம் இருக்கு அறிவு இருக்குன்னு தெரியும் ஆனால் அறிவில்லாததையும் வசுவையும் சேர்த்து நான் சொல்றோம் அறிவில்லாத வஸ்துவாகிய மனசு புத்தி உடம்பு இதையும் சேர்த்து கொண்டுதான் சொல்றோம் அப்படி பார்க்கிற போது உலகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துவையும் அது உபனிஷம் சேர்த்துக்கிறது ஆக இந்த உலகத்தில் இருக்கிற ஜட என்னோட நான் சேர்த்து விட்டேன் இந்த உடம்பு மனசு புத்தி உலகத்தில் இருக்கிற ஜட ஒன்று எப்படி இந்த கடிகாரம் ஜடப்பொருள்கள்ல ஒன்றோ மைக்கு ஜட பொருள்கள்ல ஒன்றோ அப்படி என் உடம்பு மனசு புத்தியும் ஜடப்பொருள்களின் ஒன்று நான் என்ன பண்ணிட்டேன் அறியாமையினால ஜடப்பொருள்களை என்னுடைய சம்பந்தப்படுத்தும் அப்ப நான் சொல்லும்போது நான் எதை சொல்றேன் என்னையும் சொல்றேன் அனாத்மாவின் சேத்துன்னு சொல்றேன் அப்ப நான் சொல்லும்பொழுது ஆத்மா அனாத்மா ரெண்டு சம்பந்தமும் எனக்கு இருக்கு அப்போ என் உடம்பு மனசு புத்தின்னு சொல்ற போது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜட பொருளையும் சேர்த்துக்கிறது சாஸ்திரம் பண்ணிவிடுது நான்கிறதுல இருந்து என்ன பண்ணுறதுன்னா எல்லா ஜட சேர்த்துக்கோ இதை மாத்திரம் நீ அபிமானம் வச்சுன்னு வேண்டாம் எல்லாத்தையும் சேர்த்து பேசி கடைசியில் இதெல்லாம் நீக்குவோம் எல்லாத்தையும் நான்னு புரிஞ்சுக்கோ எல்லாத்திலையும் இருக்கக்கூடிய வேற்றுமைகளை நாம அறிவுபூர்வமாக நீக்குவோம் அதுக்கு சங்கராச்சாரியர் சொல்ற சதுஷ்பாச்சுவாஸ்திரத்துக்கு விவக்சா என்னன்னு கேட்டா இந்த பிரபஞ்சத்தோட சேர்த்து ஆத்மாவை பத்தி பேசுறதுக்கு விருப்பம் அப்படிங்கிற வெறும் ஆத்மாவை பத்தி பேசுறதுக்கு விருப்பம் தனிப்பட்ட இந்த உடம்புக்கு வேறாக இருக்கிற ஆத்மாவை பத்தி பேசுற விருப்பம் இல்லை சாஸ்திரத்துக்கு விவக்சாட்சா சாஸ்திரத்துக்கு விருப்பம் சொல்லுவதற்கு என்ன உபதேசம் பண்ணுவதற்கு என்ன விருப்பம் என்றால் உலகத்துக்கே நீ ஆத்மா என்று சொல்லிக் கொடுப்பது விருப்பம் இந்த உடலுக்கு மாத்திரம் நீ ஆத்மா அல்ல இந்த உலகத்துக்கே நீ ஆத்மா என்று சொல்லிக் கொடுப்பது சாஸ்திரத்தின் நோக்கம் ஆகவே இவ்வாறு அது அப்படி உபதேசம் செய்தால்தான் எல்லா உலகத்தையும் ஆத்மாவிலே ஒடுக்க முடியும் இப்படி உபதேசம் பண்ணினால்தான் உபசமே அத் இப்படி உபதேசம் பண்ணினால் தான் என்றால் ஆத்மா ஏகா திருஷ்டுகளிலும் இருக்கின்ற ஆத்மா ஒன்றே என்பதை இந்த உபதேசத்தின் மூலம்தான் விளங்கிக் கொள்ள முடியும் சர்வபூதானி ஆத்மனி எல்லா உயிர்களுக்குள்ளும் நான் இருக்கிறேன் இருக்கிறது அப்படின்னு அப்பதான் புரிஞ்சுக்க முடியுங்கிறது அதுக்கு சொல்ற இது வந்து ஈஷாவாசியோபனிடத்தில் இருக்கிறோட நினைச்சு பார்க்கணும் எஸ் து சர்வாணி பூத்தானி ஆத்மன்யேவ அனுபசிய சர்வாணி பூத்தானி ஆத்மூனா எந்தியனுடைய அர்த்தத்தோடு இது சம்பந்தம் உடையதாகும் உபசம் அதோடு இணைக்கப்பட்டதாக ஆகும் அப்படி உபதேசம் செய்தால் அந்த ஸ்ருதியோடு இது இணைக்கப்பட்டதாக ஆகும் ஏகவே ஸ்ருதி ஏக்கத்துவ விஷயத்துக்காக இப்படி சொல்லப்படுகிறது இல்லாட்டி என்னாகும் அப்படி உபதேசம் பண்ணல என்ன ஆகுதுன்னு தெரியுமாங்கிறி ஸ்வதேகாத் சாங்யாதிபி இவ திருஷ்டா சாங்கியர்கள் எல்லாம் ஆத்மா அநேகம் என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் கூட்டத்தில் நாமும் சேர்ந்துருவோம் சதி அத்வைதம் விசேஷ அப்புறம் அத்வைதம்னு அர்த்தமே இல்லாம போயிடும் தரிசனத்துக்கும் ஒன்னும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் ஆக சாங்கியர்கள் கூறப்படுகின்றதை போல ஆத்மாவை சொல்லக்கூடாது அவங்க ஒரு பெக்யூலியர் மதம் அது இந்த சாங்கிய மதம் அதாவது அனாத்மா நம்ம பழக்கத்தில் எப்படி தெரிகிறது அனாத்மா அநேக்கம் ஆனால் வேதத்திர சாஸ்திரத்தை சுட்டுக்கா ஆத்மா ஏக்கம்னு சொல்லியிருக்கு ஆஹ் இது சாங்கிய மதத்துக்கு பொருத்தமான விஷயமா இடக்கூடாது அதனால தான் இதை தெளிவாக சொல்றதுக்காக வேண்டி இப்படி சொல்லுகிறது இப்படி திரும்ப ரொம்ப சொல்றார் இஷ்யத்தேதை சர்வோபனிஷதான் சர்வ ஆத்ம ஐக்கிய பிரதிபாதகத்துவம் சங்கராச்சாரியாருக்கு எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் இது சொல்றவர் உோப்பா என்னன்னா எல்லாரும் தாற்பம் சர்வோபிஷதே எல்லா உபனிஷதும் தாற்பிஷதங்களுக்கும் தாற்பயம் எல்லா நீ வேற கிடையாது நீயும் தொயி மயி அந்நேக உன்னிடத்திலும் என்னிடத்திலும் எங்க எல்லா இடத்திலும் இருப்பது விஷ்ணு ஒருவரே சர்வஸ்மின் அப்ப எல்லாவற்றிலும் ஆத்மாவையே பார் சர்வத் எப்பொழுதும் இந்த பேத புத்தியை விடுவாயாக்ரோத் ஆக அத்தகா ஆகையினால இப்படி ஆரம்பத்திலேயே சமஷ்டியோட ஐக்கியப்படுத்தின்னு உபதேசம் பண்றது ரொம்ப நல்லதுங்கிற சிங்கராஜன் எடுத்த இடத்துலயே தனியா பிரிச்சு பேசாம தொம்பதார்த்தம் பண்ணாம தற்பதார்த்தம் தனியா பண்ணாம எடுத்த இடத்துலயே சமஷ்டியில பேசுறது ரொம்ப நல்லதுதான் அப்படின்னு சொல்றாரு அத்தகா யுத்தமேவ அசிய ஆத்தியாத்மிக ஆத்தியாத்மிகம்னா என்ன தனி அர்த்தம் அவர் சங்கராச்சாரியர் வந்து விய சமஷ்டின்னு சொல்றது இல்லை ஆத்தியாத்மிகம் அதி தெய்வம் அவர் அந்த பாஷையவே உபயோகப்படுத்துறார் அப்படிங்குற வேர்டே யூஸ் பண்றது இல்லை ஆத்தியாத்மிக்வீக்கிண்ட பிண்டாத்மன துலோகாதி அங்கத்வேனாத்மனா அதிதெய்விகேன ஏகத்துவம் அபிப்பிரேத்திய சப்தாங்க ஏழு அங்கம் சொல்லியது தலை வந்து தலை சூரியன்தான் கண்கள் ஆகவணிய அக்னி அதை நான் சொல்ல விட்டுட்டேன் பிராமணர்கள் ஹோமம் பண்ணுற ஆகவணிய அக்னி இருக்கே அதுதான் அந்த ஆகவனிய அக்னி விராட் புருஷனுக்கு வாய் நமக்கு வாயே ஆகவனி அக்னியா எப்படி ஆகவணிய அக்னி முத்தி வேள்வின்னே பேர் அதுக்கு பேர் முத்தி வேள்வின் பேர் ஆகவனியம் கார்கபத்தியம் தக்ஷிணாகி தக்ஷினாக மூணு உண்டு ஒன்று ஸ்கொயர் ஒன்று வட்டம் ஒன்று அறவட்டம் அந்த காலத்துல எல்லாம் வந்து பிராமணர்கள் வீட்லெலாம் பூஜை கிடையாது விக்கிரகங்கள்லாம் கிடையாது வழிபாடுறதுக்கெல்லாம் கிடையாது மூணு அக்னி இருக்கும் இப்போ சில இடங்கள்ல எல்லாம் பார்க்குறோம் ஆரிய சமாஜ பீப்புளெல்லாம் வந்து ரூபக்தெல்லாம் பண்ணுறது இல்லை ஆரிய சமாஜ குரூப் அவங்கெல்லாம் அக்னி பூஜை வேதத்தில் தான் சொல்லியிருக்கு அக்னி மீனே தானே முதல்ல இருக்கு மூன்று தீ தனியா பிரிச்சுக்கிறது இந்த ஆகவணி அக்னி தான் விராட் புருஷனுக்கு வாய் நமக்கு வாய் தான் ஆகவணி அக்னா அக்னியருமே வாசி ஸ்ருதா எதுக்கு இருக்கு அக் பகவான் இருக்கட்டும் என்னுடைய வாக்குல அக்னி பகவான் இருக்கட்டும் ஒளி பொருந்திய வரட்டும் அர்த்தம் ஆக மூர் அப்புறம் இன்னொரு சொல்ற இன்னொரு கொட்டேஷன் கொடுக்கிற கோபுரத்துல மற்ற இடங்கள்ல சொல்லியிருக்கிற மந்திரத்தை சொல்ற எவன் தன்னை எப்பொழுதும் தனிமையா தன் வே நினைக்கிறானோ சுயநல உடையவனாக இருக்கிறானோ அவன் அழிந்து போவான் அப்படின்னு உபனிஷத் மந்திரங்கள்ல இருக்கு அப்படின்னு இருக்கு ஆனால் அதனுடைய தாத்யம் என்னன்னா உனக்கு எப்பவுமே இந்த குறுகிய மனப்பான்மை இருந்தா நீ அழிஞ்சு போவே குறுகிய மனப்பான்மை உனக்கு இருக்கக்கூடாது மக்கள் என்னம் குறுகியும் எல்லா மக்களும் அது என்ன ஆயிடுறது அது ஒன்னாயிடுது தனியாக அது இந்த பிரபஞ்சத்தோட விசித்திரம் ஆனா எல்லாத்தையும் ஒன்னா நினைக்கணும் நீ வந்து வேறையாக நினைச்சியான வேற்றுமை உணர்ச்சியை வளர்ப்பாயே ஆனால் உன் தலை வெடித்து போகும் அப்படின்னு கடினமா சொல்லுகிறது ஒரு உபனிஷத்து அதை கோட் பண்ற சங்கராஜர் இந்த ஒற்றுமையை சொல்லவில்லை என்றால் நமது தலை வெடித்து விடும் அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு பூர்ணத்து நாம் உணர முடியாது ஒற்றுமையே நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் இது ஸ்ருங்க தரிசனாச்சி ஸ்ருத்திலிங்கம் அப்புறம் அடுத்த மந்திரத்தில் வந்து நேரஸ்தானம் அந்த பிரஜம்லாம் சொல்லி தைஜசன்னு சொல்லியது அங்க வந்து ஐக்கியம் எல்லாம் இதை நம்ம சேர்த்துக்கணும் எப்படி இங்க விராட் புருஷன் சொன்னமோ அங்க ஹிரண்ய கர்ப்பன் அவ்யாக்கிருத்தா அவ்யாக்கிருத்த ஆத்மாங்கிற ஷங்கராச்சாரியர் ஈஸ்வரன் சொல்றது இல்லை அவ்யாக்கிருத்த ஆத்மா காரண பிரபஞ்ச அபிமானி ஸ்தூல பிரபஞ்ச அபிமானி சூக் பிரபஞ்ச அபிமானி காரண பிரபஞ்ச அபிமானி அப்புறம் இந்த பிரவிவித்த அதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் அர்த்தம் சொல்றேன் நன்றாக தனித்திருக்கின்ற அப்படின்னு அர்த்தம் நன்றாக தனித்திருக்கின்ற தனித்து அனுபவிக்கிறோம் அர்த்தம் ஜாகிரத அவஸ்தைக்கு வேறாக தனித்து தான் அனுபவிக்கிறோம் சொல்லாமே ஜாகிரத அவஸ்தையில் எல்லோருடையும் சேர்ந்து அனுபவிக்கிறான் சொப்னாவஸ்து ஏன் சொப்பனோ எனக்கு உன் சொன உனக்கு ஆகையினால தனியாக இதை அனுபவிக்கிறான் அப்படின்னு அர்த்தம் ஆனால் நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் அனுபவிக்கிறது போல இருக்கு ஆனால் வாஸ்தவமா அனுபவங்கள் இல்லை மிச்சான கடைசியில் சொல்ல போகிறோம் அப்புறம் இந்த எத்தனை சுத்தகாங்கிறதுக்கு சங்கராச்சாரியர் அழகானு அர்த்தம் சொல்கிற சுத்தகாங்கிற பதத்துக்கு எப்போவும் இவன் தூங்கிட்டு இருக்கான் ஒழிச்சுருக்கிறவோட இருக்கான் அப்படிங்குற போதே அர்த்தம் சொல்கிறேன் எத்தனை சுத்தகா சுத்தகாங்கிறது முதல்ல போட்டுக்கிற சுத்தகாங்கிறது யாருன்னு இந்த அக்ஞானி இந்த உண்மையை அறியாத அஜ்ஞானி இவன் தூங்கினவனுக்கு சமானந்தான் இவனை பார்த்துதானே கட்டோபரிஷத்தை எழுப்புறது உத்திஷ்டத்தை ஜாகிரத பிராப்தி யாரை பார்த்து சொல்றார் குரு தூங்கி இருக்கிறோம் பார்த்து சொல்றாரா இன்னும் சில மன்றங்கள்ல இருக்கு உத்திஷ்டதமா அது கர்மகாண்டம் சூரிய நமஸ்காரத்தில் சொல்றது உறங்காதே எழு பணிகளை செய்வாயாக அப்படி சொல்றது புத்திஷ்ட தமாசத்த அக்னிமிச்சுவம் அக்னிமிச்சுவம் பாரதாக ஓ பாரதர்களே அக்னியை வழிபடுங்கள் உறங்காதீர்கள் எழுதீர்களாக சூரிய நமஸ்காரம் வந்துடுது இப்போ வந்து இந்த மாஸ்கில் என்ன மசூதிகள் எல்லாம் இப்போ தமிழில் சொல்கிறாங்க காலையில் நான் கேட்குறேன் காலையில் வாக்கிங் போகிற போதெல்லாம் கேட்பேன் இது போட்டேன் காலமரம் நாலரை மணிக்கு சொல்லுவோம் அந்த மசூதியே உறக்கத்தை விட இறைவனின் வழிபாடு மேலானது பொருட்டு பள்ளிக்கு வழிபாடு மேலானது தொழுகையின் பொருட்டு பள்ளிக்கு வாருங்கள் கூப்பிடுறாங்க ஆரம்பிக்கிறான் ஒரே இடத்துல இந்த தெப்ப குளத்தை சுற்றி முடிகிறது கூட ஆறேழு இடத்துல இருந்து சத்தம் வருது காலையில் நம்ம கோயிலில் எதா போட்டால் நம்ம கோயில் பக்கத்தில் இருக்கிற பக்தரே வேண்டாங்கிறார் காரணமும் இப்படி வந்து அஞ்சரை மணிக்கே போடுறீங்களே அஞ்சரை மணிக்கு போடுறீங்களே இருக்கட்டும் இங்கே சுத்தகாங்கிற வார்த்தைக்கு சொல்றார் சுங்கராச்சாரியார் தத்துவ அப்பிரபோத லக்ஷணஹா தத்துவத்தை தெரி மெய்ப்பொருளை அறியாதவன் மெய்ப்பொருளை உணராதவன் பொருளை அறியாதவன் விழித்திருக்கும் பொழுதே விழித்துக் கொள்ள தெரியாதவன் விழித்திருக்கும் பொழுதே விழித்துக் கொள்ள அறியாதவன் இல்லாட்டி தூங்குற வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற முதல் மீனிங் என்ன சுப்தகாங்கிறதுக்கு திரு ஸ்தானேஷு தரிசன அதாவது பார்க்கறதும் இல்லை என்ன புரிஞ்சுக்கணும் கேட்டா பாவம் அபாவம் ஜாகிரத அவஸ்தியோட விற்பியோட அபாவம் இருக்கு தத்துவோத ரஷணிபுல் ரொம்ப என்னன்னா பார்ப்பதின் தத்துவத்தையும் பார்க்காததின் தத்துவத்தையும் அறியாதவனுடைய அப்படிங்கிறோம் அதர்சனம் என்ன பார்க்காம இருக்கும் தெரியல தெரிகின்ற தெரியாத தெரிகின்ற தெரியாத தெரிகின்ற தத்துவம் என்ன தெரியாத தத்துவம் என்ன தெரிகின்றதன் தத்துவம் என்ன தெரியாததன் தத்துவம் என்ன தெரிகின்றது ஜத் தெரியாததுன்னா என்ன மாயை தயாபசு சமானின் இருந்தாலும் ஞானம் இல்லாதவெல்லாம் தூங்கிட்டுதான் அர்த்தங்க சுவாபசிய துல்லிய சுசுப்தி கிரகணார்த்தம் எத்த சுப்தா இத்தியாதி விசேஷனார்த்தம் சுஷ சுத்தகாங்கிற வார்த்தையை சொல்லும் பொழுதே சங்கராஜரை இதை சொல்லி வைப்போன்னு வைக்கிற ஏன்னா தூக்கத்தில் ஒன்றுமே தெரியலை கனவுல ஏதாவது தெரிகிறது விழிப்புலேயும் தெரிகிறது ஆக தெரிகிறது தெரியலேங்கிறது யாருக்கு தெரிகிறதோ அவனை தெரிஞ்சுட்டுருக்கியா நான் ஒரு தாய்மார்க்கிற பாடல் ஒன்று எடுத்து வச்சேன் இந்த எல்லாம் ஒன்றுங்கிறதுக்காக வேண்டி இந்த வானாகி மண்ணாகி பார்த்தோம் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டு நான் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் கனெக்ட் பண்ணி சொல்லணும்னு தோணியது தாய்மானோர் பாட்டில் பழக்கம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சௌகரியம் ஆனந்தமான பரம்னு ஒரு தலைப்பு தாய்மான ஒரு பாடல் நீங்கள் எல்லாம் வச்சுருப்பீங்க புஸ்தகம் அதில் பார்த்தா தெரியும் பாரு ஒரே ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால அதை சொல்கிறேன் தெருளாகி மருளாகி ரொம்ப அழகான பாட்டு உழலும் மனமாய் மனம் சேர்ந்து வளர் சித்து ஆகி அச்சித்து எல்லாம் சூழ்ந்த சிவ சித்து ஆய் விசித்திரமாய் திறமாகி நானாவித பொருளாகி அப்பொருளை அறி பொறியும் ஆகி ஐம் புலனுமாய் ஐம்பூதமாய் புறமுமாய் அகமுமாய் தூரம் சமீபமாய் போக்கொடு வரத்துமாகி இருளாகி இந்த இந்த புத்தகம் வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் ஐம்பத்தஞ்சாவது பக்கம் போக்கொடு வரத்துமாகி இருளாகி ஒளியாகி நன்மை தீமையாகி தீமையுமாகி இன்றாகி நாளையாகி என்றுமாய் ஒன்றுமாய் பலகுமாய் யாவுமாய் இவை அல்லநின் சர்வ உபனிஷ் அருளாகி நின்றவர்கள் அறிவது அல்லால் ஒருவர் அறிவதற்கு எளிது ஆகுமோ யாருக்கு இது புரியும் பகவானுடைய அனுகிரகம் பூர்ணமாக பெற்றவர்கள் இல்லாமல் மற்றவங்களுக்கு அறிய முடியுமா அருளாகி நின்றவர்கள் அறிவது அல்லால் ஒருவர் அறிவதற்கு எளிது ஆகுமோ அண்டபகிரமும் அடங்க ஒரு நிறைவாகி ஆனந்தமான பரமே இதை போட்டுக்கணும் இத்தனையும் இந்த பாட் இந்த நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தோட சம்பந்தம் உடையதாகத்தான் இருக்கு எத்தனை சுத்தகா ந கஞ்சன காமம் ஜார்த்தங்களத்தமைய ஜ கா ஜம்சுக்தி சுஷுப்தானா உறக்க நிலையில் இருப்பவன் ஏகீபூத ஏகீபூதானம் இந்த ஜாகிரதாவஸ்தையும் ஸ்வப்னாவஸ்தையும் ஒன்றாயிடுச்சு ஸ்தூலசரீரமும் சூக்மசரீரமும் காரணசரீரத்தில் ஒடுங்கிவிட்டது ஆக ஏகீபூத நர்த்தன் இதுவரைக்கும் த்ரயீபூதாவஸ்தையில் ட்வயீபூத ஜ ஒருத்தன் தான் மூணு இருக்கு விழிப்பு நிலையிலுபம் சூக் சூக்மரீரம் காரணம் மூணு இருக்கு ஆனா சூக்மீரம் மாத்திரம்தான் வேலை பண்றது வேலை பண்ணல அப்புறம் ஒடுங்கி விடுகிறது தைஜசனும் பிராஜ்யனோடு ஒன்றி விடுகிறார்கள் தைஜசனும் பிராஜ்யனோடு ஒன்றி விடுகிறார்கள் ஸ்தூல அபிமானியும் சூக்ம அபிமானியும் காரண அபிமானியோடு ஒடுங்கி விடுகிறார்கள் இன்னொரு சொல்றேன் இது வந்து என்ன பிரஜானங்களும் நிர்விசேஷம் ஆயிடு நிர்விகல் நிர்விசேஷம் ஏகூதம் ஒண்ணுதான் தூக்கத்தில் எல்லா எண்ணங்களும் ஒன்றாகி விடுகிறது ஒடுங்கி விடுகிறது ஒன்னும் தெரியலேங்கிற ஒரு தான் இருக்கு ஒழிச்சிருந்தா கனவு கண்டா என்னெல்லாமோ தெரியறதுன்னு சொல்றோம் ஆழ்ந்த தூக்கத்துல ஒரு எண்ணம் இல்ல எண்ணம் தான் அதுவும் விழிச்ச பிறகுதான் பிரத்யபிக் ஸ்மிருதி எல்லாம் சொல்றோம் நான் அதுல எல்லாம் வித்தியாசங்கள் இருக்கு பிறகு பார்ப்போம் அர்த்தம் பதார்த்தங்கள் எல்லாம் இதாயிடுறது அறிவும் ஒடிஞ்சு போயிடுது இருட்டா போச்சுன்னு வச்சுங்க இருட்டுக்குள்ள இந்த பொருளெல்லாம் இருக்கு எல்லாம் ஒன்னாயிடுதா ஒன்னாக தெரியலே தெரியல இருளால நடக்க முடியும் இருட்டுல எல்லா பதார்த்தமும் ஒன்னான மாதிரி இருக்கு ஒன்றான மாதிரி இருக்கிறது அதே மாதிரி ஏகி பூதம் இவ எல்லாம் ஒன்றாகி விட்டது போல இருக்கிறது எல்லா அறிவும் ஒன்றாயிடு அந்த விற்பிகளும் அங்க ஒன்றாகி விடுகிறது எல்லா விதமான அறிவும் ஒன்றிவிடுகிறது அப்புறம் ஆனந்தமயா சங்கராச்சரிய சொல்றாரு நகி சுசுத்தே பூர்வையோஹோ இவ அந்நா கிரகண லக்ஷணம் தரிசனம் காமஹாவா கஷ்டன வித்தியதே ஒரு பொருளை கிரகிக்கிறது இது வேறுபட்டது என்பது உறக்கத்திலே இல்லை அந்த வேற்றுமை உணர்ச்சி அற்ற நிலைக்கு பெயர் தான் சுசுக்தி மற்ற நிலைகளிலே மனம் அலைபாய்கிறது விக்ஷேபம் இருக்கிறது இங்கு யாதொரு விக்ஷேபமும் இல்லாததால் யாதொரு விக்ஷேபமும் இல்லாததால் எல்லாம் ஒன்றுபட்டு இருக்கிறது மனிதம்யேன இருளானது பகலானது இருளால் கவரப்பட்டால் இந்த பகல் நேரம் வந்து இருளால மூடப்படும் பொழுது எப்படி இந்த உலகமே ஒன்றாகிவிட்டது போல ஒரு தோற்றம் ஏற்படுகிறது இருட்டில் சொல்ற அப்போ அறிவும் அப்படி ஒடுங்கி போகிறது அப்புறம் ஆனந்தம் இருக்குது ஆனந்தம் எப்படி இருக்குன்னு ஆனந்த பிராயகாங்கிற ஒன்றும் இல்லை துக்கம் இல்லாமல் இருக்கிறது ஆனந்தம்னு சொல்கிறதுங்கிறது சங்கராஜே இவன்னும் ஆனந்தம் ஒன்று ஸ்பெஷலாக ஒன்றும் அனுபவிக்கலை இன்னும் அல்வாபா சாப்பிட்டான் ஒன்று ஆனந்தம் ஒன்று அனுபவிக்கலை அங்கே வந்து இந்த பட்ட சிரமங்கள் எல்லாம் ஓய்ஞ்சு கொஞ்ச நேரம் அப்படியே ஒடுங்கி இருக்கான் அவ்வளோதான் ஆனந்த பிராயகா ந தூ வடிவம் இல்லை அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படுவது என்கிற இது கிடையாது மனசு வந்து அலபாயறது இல்லை ஆயாசம் இல்லை துக்கம் இல்லை டயட்னஸ் இல்லை சிரமம் இல்லை நல்லா தூங்குற ஆனந்த பிராய ஆனந்தமே அல்ல வைத்து மயந்த பிராய ஆனந்தம் மாதிரி இருக்கு தூக்கத்துல அதனாலதான் கிருஷ்ணன் இதை வந்து தமசுன்னார் இந்த சுகத்தை பத்தி சொல்ற பொழுது என்ன சொன்னார் தமஸ் சுகத்தை பத்தி என்ன சொன்னார் நம்ம நினைச்சு பார்க்கணும் விடவே விடாது ஆரம்பத்தில் சுகமாக இருக்குமா தொடர்ந்து சுகமா இருக்குமா தூங்கணுங்கிற போதும் தெரியுமா தூங்கிட்டு சுகமா இருக்குமா அவர தூங்கி முடிச்சது ஐயோ தூங்கிட்டோமே பிரார்த்தனை எல்லாம் போச்சே வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு தோணும் அனுபவிச்சு ஒரு அறிவோட சுகத்தை அனுபவிக்கிறான் தூக்கத்துல என்ன ஒன்னும் அனுபவிக்கல ஆனா துக்கம் இல்லாம இருக்கான்னு சொல்லணுமே தவிர சுகத்தை அனுபவிக்கிறது ஆனந்த அதுக்கு என்னது விஷய விஷய விஷயா நீங்க சாத்திக சுகம் ஆத்ம ஜானத்தினால் ஏற்படுற அந்த சுகம் இருக்கே அதுதான் சாத்திக சுகம் கிர கிருஷ்ணர் உலக விஷயங்களால ஏற்படுற சுகம் ராஜச சுகம் கிராம அது என்ன தான் ஹையஸ்ட் இருந்தாலும் அது ராஜச சத்தம் ராஜச ராஜசம் ராஜச தாமசமாக நம்ம அனுபவிக்கிற சுகத்தில் இப்போ வந்து ஆசிரமத்தில் பகவானோட பிரசாதத்தை சாப்பிட்றோன்னு வச்சுனேன் பிரசாதம் ரொம்ப நல்லா இருக்க தயிர் ஜாதம் ஒண்ட்ரஃபுல் அப்படின்னா தயிர சாதம் ரொம்ப நல்லா இருக்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண தயிரஞ்சாதம் பூஜை முடிஞ்ச உடனே மத்தியானம் தான் நிவேதயாமி அது முடிஞ்சு வெளியில் வந்தோடனே தயிர் சாதம் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா அது ராஜச சாத்திகம் ராஜச மாண்டிகூக்கம் வராம புரிஞ்சு அதனால ஒரு ஆனந்தம் நமக்கு கிடைச்சதுன்னு சொன்னா வச்சுனேன் அது வந்து சாத்திகம் சுகம் சாத்திகம் சுகம் சுகம் நைவேதம் பண்ணி புக்குறதுக்கு அனுபவிக்கிறான் பார்த்தியா சுமைய இறக்கி வச்சான் அப்பாடான் இப்ப என்ன நீ ஆனந்தத்தை அனுபவிச்சாங்க அதுக்குர்பத்துப்ப சொல்ல அனாயாச ரூபாயிம் அேன அனுபூத்த ஒரு அன ஆயசம் இல்லையா மற்றதாவது உலகத்தில் ஏதாவது சுகம் அனுபவிக்கணும்னா இப்போ மாண்டவிக்கு அனுபவ உபனிஷத்து படிக்கிறது ஆயாசமா அனாயாசமா ஆயாசமா அநாயாசமான் அப்பா ஆயாசமா அநாயாசமான் இது வந்து ஆயாசமாக இருக்கு இ பரவாயில்ல நமக்கு அது ஆயாசங்கிறது ரிலேட்டிவ் தான் ரொம்ப சூக் இருக்கு ஒரு ஆனந்தமா இருக்கான் ஏஷஹா அஸ்ய பரம ஆனந்தா இது ஸ்ருதே எதை சொன்னாலும் சங்கராச்சாரியர் உடனே ஒரு ஸ்ருதிக்கு போயிடுறார் பரம ஆனந்தான்னு என்ன அர்த்தம் ஒரு சாதனமும் இல்லாமல் எந்த விதமான சாதனமும் இல்லாமல் இந்த சாத்தியம் கிடைக்கிறது தான் சாதன சாதன சாதனமே இல்லாமல் இது அடையப்படுகிறது சாதனங்களின்றி அடையப்படுகின்ற ஒரு சுகம் ஞாபகம் தூக்கத்துலையும் சாதனம் இல்லாமல் சுகம் அனுபவிக்கிறோம் ஞானத்துலேயும் அங்கே ஞானம்தான் சாதம் ஞானத்தினால சுகம் அனுபவிக்கிறோம் ஆனால் ஞானம் பெறத்துக்கு சமப்பட வேண்டியிருக்கு படித்தா தான் ஞானம் வரும் ஞானத்துக்கு சிரமப்படணும் ஆனால் தூக்கத்தில் ஞானம் வேண்டாம் ஒன்றும் வைச்சா சுலபமாக தூக்கம் உண்டு சுகம் இருக்குது ஆனால் ஜென்மம் உண்டு ஏஷகா அஸ்ஸ பரம ஆனந்தா இந்த ஸ்வரூப அனுபவ லட்சணமாக இருக்கக்கூடிய இந்த ஆனந்தம் எந்த விதமான சாதனங்களும் கரணமும் இல்லாமல் அனுபவிக்கிற ஆனந்தம் அதுக்கப்புறம் சேத்தோ முக்கஹாக்க அர்த்தம் சொன்னேன் இந்த தூக்கத்தை விழிக்கிறவனும் தூக்கத்திலிருந்தான் விழிக்கிறான் கனவுக்கு போகணும்னாலும் தூங்கித்தான் கனவுக்கு போகணும் முழிக்கணும்னாலும் தூங்கித்தான் கனவுல இருந்து தூங்கித்தான் துவாரமா இருக்கும் நனவிலிருந்து கனவுக்கு போவதற்கும் கனவிலிருந்து நனவுக்கு போவதற்கும் இது வாயிலாக இருக்கிறது சேதோ முகா அப்படின்னா இன்னொரு பெயர் வச்சு பிராஜியாங்கிறது ரொம்ப ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் இங்கே ஈஸ்வரகான்னு அர்த்தம் பிராஜ்யாங்கிற பதத்துக்கு அர்த்தம் என்ன ஈஸ்வரன் தூத பவிஷ்ய ஜம் சர்வ விஷய ஜிருத்தம் அசை ஏவ இது பிராஜ்யா இந்த காரணத்தில் வந்து காரணசரீரமும் சமஷ்டி காரணசரீரமும் சுலபமாக ஐக்கியப்படுத்தப்படுகிறது பிராக்யன் சொன்னால் சர்வஜன் அர்த்தம் அடுத்த மந்திரம் இதை நிரூபிக்கிறது சங்கராச்சரிசனர் பிராஜ்நா சுஷுப்தோபிஹி பூதபூர்வகத்தியாக உச்சத்தே சுஷுப்தனாக இருந்தாலும் எல்லா விஷயமும் மனசில் தான் இருக்குது ஏற்கனவே நிறைய படித்துதான் வச்சிருக்கான் ஆகையினால எல்லாம் தெரிஞ்சவன்தான் இங்கே உறங்குறான் அறிவுள்ளவனே இங்கே உறங்குகிறான் ஆக அறிவற்றவன் இங்கே உறங்கவில்லை சாதாரணமாக பிரகர்ஷேன அக்ஞா பிராக்யஹான்னு சொல்றது ஒரு பழக்கம் இருக்கு ஆனால் சங்கராச்சரிய ஒத்துக்கல ஆதிசங்கரர் நன்றாக அறியாமையில் இருக்கிறான் தூங்குற போது அப்படி ஒரு அர்த்தம் சொல்றது உண்டு பிராக்யங்கிறதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் சொல்கிறது உண்டு தூங்குற போது ஜாகிரதாவஸ்திலையாவது ஏதாவது கொஞ்சம் தெரிகிறது சொப்னாவஸ்தையில் வேற விதமாக ஏதாவது தெரிகிறது சுசுக்தி அவஸ்தையில் ஒன்றுமே தெரிகிறது இல்லை இங்கேயாவது அறிவு இருக்கு அறியாம இருக்குமே உண்மையில் பேரு அந்த அர்த்தம் இல்லைங்கிறார் சிங்கராஜர் ஏன்னா இதுல வந்து இப்ப நம்ம ஐக்கியத்தை பத்தி பேசிக் கொண்டிருக்கோம் ஸ்தூல பிரபஞ்ச அபிமானி விராட் இரண்ட கர்ப்பனை பத்தி பேசிக்கொண்டிருக்கோம் ஜீவனுடைய அஜ்யான தன்மையை இங்க சொல்லக்கூடாது ஏன்னா இப்ப ஐக்கியத்தை பத்தி பேசுறதுனால ஈஸ்வரனை தான் இங்க எடுத்துக்கணும் பிராஜனாக இருக்க தூங்குற போது நம்ம எல்லாரும் யாருன்னா இனிமே சொல்லாம் நான் ஈஸ்வரன் ஆகணும் சுவாமி அதானே நடந்துருக்கேன்னா நாம் ஆண்டு அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன் பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன் மாண்டிய கேட்டாலே விஷயம் புரியாமலே பொங்கலா நம்ம சந்திரமௌழி சொல்லுவார் இந்த பொங்கலும் படையும் ஏழு தூக்க மாத்திரிக்க சமானம் தான் சொன்னாரன்பம் போயிருக்கிரபஞ்சம் சூக்ம பிரபஞ்சம் காரண பிரபஞ்சம் இந்த மூணுலேயே அபிமானம் வச்சிருக்கிற இந்த அப்புறம் என்ன அவ்யாக்கிருத்த ஆத்மா இருக்கிறார் விழிப்பு நிலையில் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அதுதான் உறக்கத்தை விழிப்பு நிலையில் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் உறக்க நிலையில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை விழிப்பு நிலையில் நாம் நன்கு ஆராய்ச்சி அறிந்து கொண்டால் உண்மையில் நிலையில் உறங்கிக் கொண்டிருப்பில் உறக்கத்தை ஆராய்ச்சி செய்யாதவன் விழித்துக் கொண்டிருந்தாலும் உறங்கிக் கொண்டிருப்பவனுக்கு நிகராவான் இதெல்லாம் அருள் என்ன விழிப்பு நிலையில் உறக்கத்தை பற்றிய ஆராய்ச்சியை மேற்கொள்ளாதவன் விழித்திருந்தாலும் அவன் உறங்கியவனுக்கு ஒப்பாவான் என்ன பண்றது ஆராய்ச்சி செய்து நமக்கு உண்மையை உணர்த்தி விழிப்பிலே விழித்துக் கொள்ளும்படி செய்கிறது இதுதான் உண்மையான விழிப்பை கொடுக்கிறது நல்லா முழிச்சென்றிருந்து தூக்கத்தை பத்தி பத்தி ஆராய்ச்சி தூங்கிடக்கூடாது நாளைக்கு வச்சு நல்ல தூக்கம் ஆ பிராஜா திருத்தீய பாதகான்னு சொல்லும் பொழுது இந்த முதல் பா ஜாக்கிரத வச முதல் பாதமாகவும் ரெண்டாவ பாதமாகவும் மூணாவது பாதம் வச்சுருக்கு ஆனால் நம்ம இப்போ புரிஞ்சுக்கொள்ள உபனிஷம் சொல்லிக் கொடுக்க போகிறது இந்த உறக்க நிலையில் நாம் எந்த இதுல இருக்கோமோ அதுவே தான் ஆத்மான்னு சொல்லிக் கொடுக்க போகிறது அது இன்னும் சொல்ல போகிறது அடுத்த இதில் இருக்கு ஆனால் இது வந்து ஆத்மானு சொல்லப்படுறதில்ல பக்கத்தில் இருக்குது இனி அடுத்த மந்திரம் ஒன்று இருக்குது அதில் தான் இன்னும் தெளிவாக நாம் பார்க்க போகிறோம் ஏழாம் மந்திரத்தில் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஷந்தரீ யோனியயூத்தினேரேன் ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் எப்படி இருக்கோமோ நாம் இருக்கிற நிலையை சொல்லுகிறது ஏஷகா சர்வேஸ்வரஹா யாரு இந்த பிராக்யன் ஏஷகா பிராஜ்யஹா ஏவ சர்வேஸ்வரஹா எல்லாம் அறிந்த இவனே சர்வேஸ்வரன் அனைத்தையும் ஆளுபவன் ஏஷஹாஹி ஸ்வரூபா அவஸ்தகாங்கிற இந்த இந்த ஸ்வரூப அவஸ்தையில் இருக்கக்கூடியவன் இன்னொரு அர்த்தத்தையும் சொல்லிடுறேன் இந்த பிராஜ்நாக்குராச்சர மீனிங் சொல்ற அதாவது ஆழ்ந்த உறக்கத்தில் அறிவு வடிவாக மட்டும் இவன் இருக்கிறான அதாவது ஸ்வரூப ஜ்யான வடிவாக இவன் இருக்கிறான் அப்படி ஒரு அர்த்தம் சொல்ற அதுவா பிரஜப்தி மாத்திரம் அசைவ அசாதாரணம் ரூபம் அசாதாரணம் ரூபம்னா என்ன அர்த்தம் விசேஷமான ஸ்வரூப ஜ்யானம் இவன் ஸ்வரூபான வடிவமாக இருக்கிறான் மற்ற என்ன விசேஷ ஜானோட சேர்ந்தது விற்பியோட சேர்ந்தது அர்த்தம் விழிப்பு நிலையிலும் கனவு நிலையிலும் விற்பியோடு சேர்ந்த ஜானம் விற்பிகளற்ற ஜானம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறது அதனால்தான் யோகிகளையும் நம்ம என்ன சொல்றோம்னா யோகத்துல வந்து விற்த்தியெல்லாம் நிரோதம் பண்றதுனால நமக்கு ஜானம் வராது மோக் யோக சாஸ்திரத்துல மனசுக்கு நிறைய சக்தி வரும் மனசுக்கு பலம் ஏற்படும் மனசுக்கு ஒருமுகப்பாடு ஏற்படும் ஆனால் ஞானமோ மோக்மோ ஏற்படாது பிரமாண ஜன்யம் ஞானம் வந்து சாஸ்திரத்தினால தான் கிடைக்கும் சமாதினால ஞான உண்டாகாது சமாதிக்கு சாதனம் சமாதியே ஞானத்தை கொடுக்காது சாதனம் சாஸ்திரம் அந்த சாஸ்திரத்தை கிரகிக்கிறதுக்கு ஒரு தகுதி குவாலிபிகேஷன் அதிகாரித்வம் கொடுக்கும் அதுக்கு மேல கிடையாது கேவல பிரக்யப்தி ஸ்வரூபமாக இருக்கான் மற்றதுல விற்த்திகளோட சம்பந்தப்பட்டிருக்கான் அப்படிங்கிற சங்கராச்சாரியர் அதை நான் சொல்லணும்னு நினைச்சேன் சொல்லிவிட்டேன் அப்புறம் ஏஷகா சர்வேஸ்வர சர்வச ஈஷிதா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பதார்த்தங்களையும் இவர் ஆளுகிறார் இந்த பிராஜனையே ஆளுகிறார் நம்ம உறக்கத்துல எந்த ஒரு நிலையில ஒடுங்கி இருக்கிறோமோ அந்த இறைவன்தான் உறக்கத்தில் இறைவனோடு ஒடுங்கி இருக்கிறோம் என்று இந்த உரண பிரபஞ்சிருத்த ஆத்மா விழிக்கிற போதுதான் நமக்கு தனித்தன்மை ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் பொது தன்மையில் நன்றாக ஒன்றி விடுகிறோம் விழிப்பு நிலையிலும் கனவு நிலையிலும் நம்மிடத்திலே தனித்தன்மை நீடிக்கிறது விழிப்பு நிலையிலும் கனவு நிலையிலும் தனித்தன்மை விளங்குகிறது ஆழ்ந்த உறக்கத்தில் தனித்தன்மை ஒடுங்கி விடுகிறது இந்த ஆராய்ச்சியை விழிப்பு நிலையில் செய்து தனித்தன்மைக்கு மதிப்பு நீங்கிவிடும் தனித்தன்மையை அழித்து விடலாம் இதுதான் சாரம் இந்த வியம் சம்ஸ்கிருதத்தில் வந்து ஒன்றுபடுவதை விழிப்பு நிலையில் ஆராய்ச்சி செய்ய கற்றுக் கொடுக்கிறது மாண்டவக்கிய உபநிஷத்தில் அதான் விஷயம் தற்காலிகமா நாம் அங்கிண்ட் ஆயிடுறோம் ஏகி பவனம் ஆயிடுறது அதத்தான் இங்க சொல்லுகிறார் இவர் சர்வச அப்ப யாரு நான்தூக்கத்துல நம்ம ஈஸ்வராய் லோகத்தையே ஆள் நான் உலகத்தை ஆழணும்பா அப்படின்னா என்ன பண்ணணும் இதேதான் சாந்தோகத்திலேயே வரும் சத் சம்பத்தின்னு வரும் சத் சம்பத்தி அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லா உயிர்களும் சதாத்மகமா போயிடுறான் அந்த கேவல சத்தா நிலைக்கு போயிடுறோம்னா இங்க பிராஜான்னு போயிருக்கு கேவல சித்துன்னு சொல்லணும் அந்த சத்து சத்து வேறே சித்து சித்து வேறே சத்து வேற இல்லை ஆகையினால கேவல சத்தா மாத்திரம் ஆயிடுறோம்ங்கிறது சாந்தோக்கிய புருஷத்தில் சொல்லியிருக்கு இங்கே என்ன சொல்லியிருக்கு கேவல சின்மாத்திரம் ஆயிடுறோம்னு சொல்லியிருக்கு ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் கேவல சின்மாத்திரம் ஆகிறோம் அது இன்னும் ஆழம் இருக்கு இப்போ தான் நிற்கிறது ஏஷ சர்வேஸ்வரகாங்கிற போது இங்கே என்ன அர்த்தம்னா காரண பிரபஞ்ச அபிமானின்னு அர்த்தம் காரண அபிமானி சமஷ்டி காரண அபிமானி அவ்யா கிருதாத்வரன் அப்புறம் என்னது அயமேவ சர்வஜா எல்லாவற்றையும் தெரிஞ்சிருக்கிறதுனால எல்லா அவஸ்தைகளையும் அறிந்திருப்பதால சர்வஜன் ஏஷா அந்தரியாமி எல்லா உயிர்களினுடைய உள்ளேயும் அந்தோரையும் ஆளுகிறான் எல்லோரையும் அவனன்றி ஓரணவும் அசையது ய எப்படி இவரே காரணம்னா தோற்றமும் இவரிடமிருந்தே தோன்றுகிறது ஒடுக்கமும் இவரிடமே நிகழ்கிறது ஆக தோற்றமும் ஒடுக்கமும் இவரிடமே நிகழ்வதால் யோகோஹி பிரபவாப்பயம் அதே மாதிரி ஒடுங்கிறது இனி காரிக ஆரம்பிக்கிறோம் அத்தையே ஸ்லோகாக பவந்தி இப்பதான் கௌடபாத காரிகை நம்ம தொடது வரைக்கும் ஆறு மந்திரம் ஆச்சு ஆறு மந்திரம் முதல் மந்திரம் ஒரு சும்மா ஒரு தரம் பார்த்துருவோம் ஓங்காரம் தான் என்னன்னு சொல்லியது அதை பற்றின விஷயத்தை இனி எட்டாவது மந்திரத்திலேருந்து பார்க்க போகிறோம் ரெண்டாவது மந்திரம் என்ன பண்ணியது முதல்ல ஓங்கார விசாரம் ஜகத் விசாரம் ஓங்காரத்வாரா ஜெகத் விசாரா உத்தா ஓங்காரத்தின் வாயிலாக ஜெகத் விசாரமானது செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது ரெண்டாவது மந்திரம் இந்த ஜெகத்து பிரம்மன் அந்த பிரம்மன் தான் உடையது என்று ஆத்ம விசாரத்தை சொல்லியம் ஆத்ம விசாரம்னு சொல்லி ஆஹ ஓங்கார ஜகத் பிரம்ம ஆத்மா எல்லாம் ஒன்றுதான் சமத்துவம் ஈக்குவேஷன் சொல்றோம் இல்லையா எல்லாம் ஒன்றுபடுத்தியது அது எதுக்குன்னா நம்ம விச்சாரம் பண்ணி புரிஞ்சிக்கிறதுக்காக நம்ம சிந்திக்கிறதுக்காக நமக்கு ஒரு ப்ரோக்ராம் தான் இதெல்லாம் ஆத்மா பற்றியே நல்லா சிந்திக்கிறதுக்கு இது ஒரு ப்ரோக்ராம் என்னத்துக்கு இப்படியே வளவழான்னு சொல்லிகிட்டு இருக்கணும் அப்படின்னா சொல்லி முடிச்சப்பறம் என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறது இப்படியே எந்த சொல்லிகிட்டே இருப்பானே சுவாமிஜி எல்லாம் முடிச்சுட்டு வேற கதை பேசிகிட்டு இருக்கலாமே எல்லாம் பேசிட்டு இருக்கலாமே விட்டால் வேற தூங்கினாலும் பரவாயில்லை ஒன்று இதை படித்து நல்லா புரிஞ்சுக்கணும் இல்லாட்டி தூங்கிறது ஒரு வகையான வீண்காலம் போக்குறது அப்புறம் செய்ய வேண்டியதை செய்யாமல் காலத்தை கழிக்கிறது அது ஒரு வகையான வீண் போக்கு இதெல்லாம் வீண் பொழுதுபோக்கு இல்லை இதெல்லாம் பயனுள்ளது நம்ம மனசுக்கு சிரமமாக இருந்தாலும் இதைத்தான் கொடுக்கணும் நம்ம மனசு திரும்ப திரும்ப சிந்தனை பண்ணி இதைத்தான் கொடுத்தாலும் ஆக இதை பற்றி ஸ்லோகங்கள் வருகிறது இப்போ கௌடபாத காரிக ஆரம்பிக்கிறது எத்தனை ஸ்லோகம் இருக்குது நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு வரைக்கும் இருக்கு அப்புறம் அடுத்தது மந்திரம் ஆரம்பிக்கிறது இந்த ஒன்பது மந்திரத்தில் ஒன்பது ஸ்லோகத்தை கொஞ்சம் வேகமாக படிச்சுடுவோம் அதுக்கப்புறம் வந்து இந்த ஏழாவது மந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மந்திரம் படித்தாங்க இதுதான் ரொம்ப முக்கியம் ஏழாவது மந்திரம் தான் இந்த உபனிஷத்துலேயே அதுதான் நேர ஆத்மாவை சொல்லி கொடுக்குற மந்திரம் இது சர்வேஸ்வரனும் கிடையாது சர்வஜனும் கிடையாது சர்வாந்தர்யாமியும் கிடையாது ஏஷகா அந்தர்யாமி ஏஷகா என்னது யோனிஹி எல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி நீக்கப்போகுது அது அந்த ஏழாவது மந்திரம் என்ன சொல்ல போகிறதுன்னா இவ்வளவு தூரம் வந்து ஐக்கியன்னு சொல்லி இதுதான் சர்வேஸ்வரன் சர்வஜன் அப்படின்லாம் சொல்லிட்டு இதுலயே ஒரு அழகான ஐக்கியத்தை சொல்லி ஆனால் அந்த ஐக்கியமும் உண்மை இல்லை மித்யா ஐக்கியம் இந்த வஸ்து வாஸ்தவமாக கிடையாது இருப்பது ஒன்று என்னத்துக்கு ஐக்கியம் சொல்லுவானே ரெண்டு இருந்தானே ரெண்டும் ஒன்றுன்னு சொல்லணும் ரெண்டாவது ஒன்று இருந்தால் தானே இதுவும் அதுவும் ஒன்றுன்னு சொல்கிறதுக்கு ரெண்டாவதே ஒன்று இல்லாத போது இதுவும் அதுவும் ஒன்றுன்னு என்னத்துக்கு சொல்லுவானே அப்படின்னு சொல்லப்போகிறது ஏழாவது மந்திரம் இப்போ இந்த கார்கையை படிப்போம் ஓர் நமோ பகவதே கவுடபாதாச்சாரியா ஜனமகா ியந்த பிரஸ் தைசனாக்கிதாஸ்ம ஒரே த்தில் எவ்வளவு நினைக்கப்படுகிறான் எப்படி மூன்றாக நினைக்கிறான் நினைக்கப்படுகிறான் நினைக்கப்படுகிறான் கருதப்படுகிறான் கூறப்படுகிறான் சிந்திக்கப்படுகிறான் யாருன்னா பகிஷ் பிரஜா பாத்துட்டோம் அங்க சொல்லங்க வந்தது இங்க விஸ்வாங்கிறார்த்தி திருஷ்டி விபுன்னு சொன்னாட் பகிஷ் பிரஜா பரியாயண திருஷான ஏகத்வம் இத்தி சொ நான் தான் முழிச்சிருக்கேன் நான் தான் கனவு காண்தான் தூங்கினேன் தான் நம்ம சொல்றோம் ஒருவன் தானே ஒருவன் தானே உறங்கினான் ஒருவன் தானே விழித்தான் ஒருவன் தானே கனவு கண்டான் மூன்று நபர்கள் இல்லை ஒருவனே நினைக்கப்படுகிறான் இதன் மூலம் அகம் விழிப்பு நிலையில் இருப்பவன் நானே அந்த விழிப்பு நிலையில் இருந்தவன் நானே அந்த கனவு நிலையில் இருந்தவன் நானே அந்த உறக்க நிலையில் இருந்தவன் நானே சோகம் சோகம் எப்படி கொண்டு வருது பாருங்க சோகம் ஜாகிரத அவஸ்தா ஜாகிரத அவஸ்தையில் இருப்பவன் நானே இந்த சோகம் கடைசி நம்ம வேறு இடத்துக்கு போயிடும் அதுவும் நானே அப்படி சொல்றதுனால என்னாகிறது ஸ்தானத்தையம் மூன்று அவஸ்தைகளை கடந்தவன் என்பது இதன் மூலம் நிரூபிக்கப்படுகிறது உண்மையில் எனக்கு அவஸ்தைகள் கிடையாது யாதொரு அவஸ்தையும் எனக்கு இல்லை என்பது இதன் மூலம் நிரூபிக்கப்படுகிறது நான் தூயவன் என்பது இதன் மூலம் நிரூபிக்கப்படுகிறது நான் எதனுடனும் ஒட்டாதவன் என்பது இதன் மூலம் நிரூபிக்கப்படுகிறதுங்கிறார் இப்போ ஸ்மிருதிங்கிறதுக்கு சங்கராச்சாரியார் ஒரு வார்த்தை கொடுக்கிறார் பிரதி தொடர்ந்து எண்ணுதல் தொடர்ந்து இருத்தல் தொடர்ந்து எண்ணுதல் தொடர்ந்து இருத்தல் மூன்று நிலைகளிலும் தொடர்ந்து இருத்தல் மேலும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் ம தேஜா ரங்கை சுஷ்டு வாம்சி யசேமேவ் கஞ்சா ஸ்வந்திரோ வவா நோரிஷேமி நோகஸ் ிா ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்பேதவிபாக்கிவே வோமவாப்யா மூர்த்த மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவழி அருள்வார்த்தைஎன்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம்ஷா ஹரி ஓ आदि ஆதிநீ ஜிவிசஸ்மரி